الحمد لله وحده والصلاة والسلام ولا من لا نبي بعد أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأنيبوا إلى ربكم وأسلموا له وقال أيضا وإني ذاهب إلى ربي سيهديه وقال تعالى ويهدي إليه من ينيب அல்லாவி நல்லடியார்களே அன்பு சகோதரர்களே பெரியார்களே அல்லாவி அஞ்சு பயந்து தக்வாவை கடைபிடிக்குமாறு முதன் முதலாம் எனக்கோப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசியத்தும் செய்து கொள்கிறேன் அல்லாஹு தாலா ரஹமத்துடைய இந்த ரமவானுடைய மாதத்தில் ஆறாவது நோன்பை நோக்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறார் அல்லாவுடைய எந்த அமலையும் செய்யக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் பொழுது அதுக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம்லா இந்த நல்ல்களில் என்னை ஈடுபடுத்தியதற்கு நான் உள்ளத்தால் உனக்கு நன்றி செலுத்துகிறேன் இப்ராஹிம் அலி சலாம் அவர்களுடைய தந்தை நூ அலை சலாம் அவர்களுடைய மனைவி மகன் நபி அவர்களுடைய இறுதி தூதர் முகமது சல்லாஹ் அலி வசல்லம் அவர்களுடைய சிறிய தந்தை இவர்களுக்கு கொடுக்காத இதாயத்தை ஈமானை பாக்கியத்தை நீ எனக்கு தந்திருக்கிறாய் என்று அல்லாவுக்கு நாம் உள்ளத்தால் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய அனைத்தும் மிக பெரும் பாக்கியங்கள் அவைகளுக்கு நாம் எப்பொழுதும் அல்லா இடத்தில் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் ஒரு மனிதனுடைய கண் இமைகளை மூடி திறப்பது அது ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய நேமற்றுகளாக இருந்து கொண்டிருக்கிறது அல்லா அன்புக்கும் அஃபா துப்சோன் நான் உனக்கு தந்திருக்கக்கூடிய வைகளை நீ உன்னிலே பாருப்பதாக அல்லா தாலா குறிப்பிடுகிறார் கண்ணியமானவர்களே நான் ஓதிய குரானுடைய திரு வசனங்களில் அல்லாஹ் வலியுறுத்துகிறான் இறைச்சகனின் பக்கம் திரும்பிவிடுங்கள் அவனுக்கே நீங்க உங்களை சரணடைவீங்கள் என்று அல்லா சாலா சொல்கிறான் இலகி மையுலூர் யார் அவன் பக்கம் திரும்புகிறார்களோ அல்லா அவர்களுக்கு மிக சிறப்பான வழிகாட்டல்களையும் செய்கிறான் என்பது இந்த ஒரு முக்கியமான விடயமாக இருக்கிறது கண்ணியமானவர்களே அல்லாஹுடைய அதிசய குச்சையில் இது இப்படி அமைந்திருக்கிறது இந்த ரஹ்மதி சபதபிதபி அல்லாவின் படைப்புகளை படைத்த போது தனக்கு அருகில் உள்ள அதனது அந்த பட்டியலில் கர்ணையின் கோபத்தை வெல்லும் என்பதாக அல்லாஹால குறிப்பிட்டிருக்கிறார் அல்லாஹ் இந்த வேதத்தை இந்த கற்றலைகளை எழுதக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் படைப்புகளை பற்றி விவரிக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் எழுதி இருக்கிறது என்னவென்றால் அல்லாஹுடைய கருணை அல்லாஹுடைய அரக்கம் அது அல்லாஹுடைய கோவத்தை மிகைத்துவிடும் என்பதாக மிக தெளிவாக வந்திருக்கிறது அல்லாஹு தாலா அன்பின் நூறு பாகங்களும் அல்லாஹுக்கே உரிமையாக இருக்கிறது இன்னல் இல்லாஹி அவற்றில் தான் படைப்பினங்கள் என்பதாக அல்லா அபுல் அசத் நூறை படைத்து ஒன்றை கொண்டுதான் தொண்ணூத்தி நாளை கியாமத்து நாளைக்காக வைத்திருக்கிறான் ஒன்றை கொண்டுதான் உலகத்தில மிருகங்கள் மனிதர்கள் எல்லோரும் அந்த கருணையை அடைகிறார்கள் அதனால் இந்த ரஹ்மத்துடைய மாதம் இது ரஹத்துடைய பத்து ரஹ்மத்துடைய பத்து என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாருடைய முயற்சி எடுக்க வேண்டும் சோதனை வியாழக்கிழமை நாங்கள் மூணு நாலு விஷயங்களை அறிவித்தோம் அதனுடைய பிரதிபலனை இன்றைக்கு நாங்க காண்கிறோம் ஒன்னாவது மலைய நாடி தொலை சொன்னோம் மூன்றாவது வியாபாரங்கள்ல மோசடி செய்யாமல் நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த நாலு விஷயங்கள் மக்களுக்கு வழிகாட்டப்பட்டன கண்ணியமான சம்மங்கோட்ட ம்சதில் நான் இதே தலைப்புல தான் குனூத்தையும் இன்னும் அல்லாயிடத்தில் மீளுவது சம்பந்தமாக பேசினோம் ஒரு வாரத்துக்குள் அல்லாஹ் தன்னுடைய ரஹமத்தை பொழிய வைத்திருக்கிறார் முஸ்லிம்கள் ஆகிய நாம் எல்லோரும் மீது அரக்கம் உள்ளவர்கள் நாம் உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து ஜீவன்கள் மீது மனிதர்களுக்கு அப்பால் மிருகங்கள் மீதும் நாம் கருணை காட்டக்கூடியவர்கள் எங்களுடைய தீன் எமக்கு அதுதான் கற்றுத் தருகிறது இஃபா பில்லி அஹன் பகைவனுக்கும் நீ அளவு செய்ய வேண்டும் என்பதுதான் எங்க குரான் எமக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு முக்கியமான தூதாக இருக்கிறது ஆக மசிதிலிருந்து வெளியாகக்கூடிய தூது அது உலகத்திற்குள்ள தூதாக இருக்க வேண்டும் உலகிற்குள்ள தூதென்ன இந்த இஸ்லாம் சாந்தியையும் சமாதானத்தையும் அமைதியையும் ஒற்றுமையும் சகவாழ்வையும் பரஸ்பர உறவையும் கட்டியெழுப்பும் மார்க்கம் நபிசல்லு செல்லம் நபித்துவம் பெறுவதற்கு முன்புகளை பேணி மனித நேயத்தை வளர்த்து மனிதர்களுக்கு வரக்கூடிய கஷ்டமான நேரங்களில் உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை உள்ளவர்கள் என்பதுதான் நபி அவர்கள் புகழப்பட்டார்கள் ஹதிஜ நாய் அவர்களுடைய அந்த வார்த்தைகள் சகிள் புகாரியுடைய மூணாவது ஹதீஸாக முதல் பாகத்தில் பதிவாக இருக்கின்றன அதில் தெளிவாக சொல்கிறார்கள் நபியை நீங்க பயப்பட வேண்டாம் உங்களிடத்தில் இந்த மேலான தன்மைகள் இருக்கின்றன கண்ணியமான அறிமுகப்படுத்தக்கூடியவர்கள் இலங்கையில் சமூகத்துக்கு இஸ்லாம் என்ன என்பதை கடமைப்பட்டிருக்கிறோம் எங்களிடம் மார்க்கம் பொருளாதார நெருக்கடி வரக்கூடிய நேரத்தில் சூரத் யூசுப் யூசுப் அலி சலாம் அரசருக்கு என்ன சொன்னார்களோ அதுதான் எங்களுடைய மார்க்கம் சொல்லி தருகிறது உங்களுக்கு வரக்கூடிய நெருக்கடியான நேரத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை தெளிவாக முன்வைத்திருக்கிறது அதே நேரத்தில் அவர்கள் சில முக்கியமான அமல்களை சொல்லி தந்திருக்கிறார்கள் அதுல ஒன்றுதான் மலைய நாடி தொல்ல வேண்டும் மலையாடி தொழுவது இந்த மெம்பர்லேயும் இன்றைய ஜும்மா தினத்திலேயும் நடத்த முடியும் ஐவேல தொழுகையுடைய நேரங்களிலும் நடத்த முடியும் நடத்த முடியும் எனக்கு ரெண்டில் ஒரு முடிவெடுக்க வேண்டும் என்பதற்கு அல்லா இடத்துல நாம் ஒரு ஹைர நாடை தொழக்கூடிய தொழுவ சூரிய சந்திர கிரண் வரக்கூடிய நேரத்தில் சலாத்து குசூஃப் உடைய தொழுகை கண்யமானவர்களே ஒஸ்தலா தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் உதவி தேடுங்கள் என்று சொல்லக்கூடிய அல்லா தொழுகையுடைய ஜனாஜாவுடைய தொழுகை பெருநாளுடைய தொழுகைடைய தொழுகை ஐவேல தொழுகைகள் அதே நேரத்துல மனிதனுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு அல்லா இடத்தில் அணுகுவதே கூட்டாக சமூகத்துக்கு வரக்கூடிய பிரச்சனைக்கும் அல்லா அபுல் அசத் பரிகாரத்தை வச்சிருக்கிறான் அதனால் இந்த நாட்டுக்கு நாம் இன்றே என்ன கொடுக்க முடியும் என்று யோசிச்ச நேரத்தில் உலமாக்கள் முஸ்லிம்கள் இந்த நாட்டு மக்கள் என்ன கொடுக்கலாம் என்று யோசிக்கும் பொழுது எங்கள மஸிதுகள் குனூத்தையும் தௌவாவையும் கொடுத்து உலகத்துக்கும் இந்த நாட்டுக்கும் ரஹமத்தையும் அமைதியையும் பெற்று தருவதற்குரிய வழியாக அமையும் என்பதுதான் எங்களுடைய தீர்மானமாக இருக்கிறது அதனால் திரும்ப ஒருவிடத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் ரசு அலி வசல்லம் மதீனாவுடைய மசிதில் ஜுமா நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு சகாபி வந்து சொல்கிறார் வறட்சி மலை இல்லை கஷ்டப்படுகிறோம் மெம்பரில் இருந்தே துவா செய்தார்கள் ஒரு வாரம் பயங்கரமான மலை அடுத்த வாரம் வந்து சஹாபி சொல்கிறார் யார சொல்லா போதும் இந்த மலையை நிறுத்துவதற்கு துவா செய்யுங்கள் ரசு அலி வசல்லம் அவர்கள் உடனடியாக அதை செய்தார்கள் அதனால் கண்ணியமானவர்களே நாங்க பொருளாதாரம் பணம் வியாபாரம் பல விஷயங்கள் இருக்கும் இந்த நேரத்தில் முஸ்லிம்கள் ஆகிய நாங்க என்ன செய்யலாம் முதலாவது நாங்க ஒவ்வொருவரும் எந்த விசா இல்லாம பாஸ்போர்ட் இல்லாமல் ஐடென்டி கார்டு இல்லாம எந்த விதமான ஒவ்வொரு முஸ்லிமும் இந்த நாட்டுள்ள இருபது லட்சம் முஸ்லிம்களும் அல்லாவின் பக்கம் மீள வேண்டும் அல்லா அரபு தன் பக்கம் வருவாறு சொல்கிறான் அல்லா யார் நெருங்குறார்களோ அவர்களுக்கு நேர்வழி தருவதாக சொல்கிறான் செய்யக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் முதலாவது தரக்கூடியதை அந்த மலையை புலி வைப்பேன் என்று சொல்கிறார் அதனால நாங்க உலகமே ஒன்று சேர்ந்தாலும் மனிதனுடைய சக்தியால மலையில ஒரு துளியை கூட கொண்டு வர முடியாது ஆனா அல்லா இடத்துல இஸ்தார் மனதுல போறது குணு தோதுறது பத்வா செய்யறதுக்கு இல்ல மேலான சோதரிகளே குணூத்து பத்வாவுக்கு மட்டும் இல்ல குணூத்து பத்வாவுக்கும் இருக்கிறது வந்து சில சந்தர்ப்பத்துல நாங்க பாதுகாப்புக்காகவும் செய்வோம் வசல்லி வசல்லம் ஒரு மாதம் நபி அவர்கள் ஷகிதாக்கப்பட்ட நேரத்தில் நபி ஒரு மாதம் குனு தோத மேலான சகோதரர்களை இன்று நாம் குனு தோத நாம் குனு இந்த நாட்டுடைய பொருளாதார நெருக்கடிகள் நீங்கி எங்களை மஸிதிகளூடாக நாம் இந்த நாட்டுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கலாம் அது என்ன தௌபாவின் ஊடாக துவாவினூடாகிஸ்காவினூடாக குலூத்தினூடாக இந்த செய்தி அது அந்நியர்களுடைய காதலை விலவேண்டும் வேண்டும் எங்கள்ட மசிதிகள் தீவிரவாதத்தை பரப்ப கூடியதல்ல ஆயுதத்தை பராமரிக்க கூடியது அல்ல அது மக்களை கூடியது அல்ல அல்லாவுடைய பெற்று தரக்கூடியது அவர்களுக்கு போக வேண்டும் சோதனை குணூத்து ஆரம்பிச்சிருக்கிறோம் பாக்குறீங்க ஆரம்பிச்சிருக்கிறோம் பாக்குறீங்க மக்கள் டெலிபோன் பண்ணி கேட்கிறாங்க அதுல தவர்களே இஸ்தி கால சொல்லி இருக்கிறீங்களே வளமையாக பொழுது ஆண்கள் பெண்கள் எல்லாரும் முத்தத்துக்கு அங்க ஆடு மாடுகள் எல்லாம் வைத்துக் கொண்டு தானே செய்வோம் மாற்றமாகவும் செய்யணுமா இப்ப இருக்கக்கூடிய நெருக்கடியான நேரத்துல அப்படி உங்களுக்கு செய்யலாற்றி நீங்க சொல்லக்கூடிய மச்சதிலேயே தொழுகையை தொழுது அல்லா இடத்துல அன்றாட முடியும் நிலைமைகளை வைத்து அல்லா ரபுல் எங்கள் மீது கருணை காட்டுகிறான் வழிகாட்டிருக்கிறார்கள் இந்த பாதகமாக ஆக்கி விடாதே எங்கெங்க மலை தேவையோ இந்த மலையில இந்த மலை போக வேண்டுமோ யா அதன் பக்கம் திருப்பி விடு என்பதாக எங்களுக்கு கேட்கிறது மேலான சகோதரர்களே அது கடமையாக இருந்து கொண்டு இருக்கிறது கனியமான பெரியார்களே இந்த ரமையம் இதே விஷயத்தை மீட்டு செய்கிறேன் இதே வசதியில் சென்ற முதல் நோம்பலையும் நான் இதே விஷயத்தை தான் சொன்னேன் திரும்ப ஒரு விடுத்தும் சொல்கிறேன் மேலான சகோதரர்களே எங்களுடைய தௌபா எங்களுடைய எங்களுடைய துவா நாமுடைய தொழுகை புனோத்துடைய துவா ஒரு தொழுகையில அஞ்சு நேர தொழுகையிலையும் நாம் இதை செஞ்சு வரக்கூடிய நேரத்துல அல்லா அப்துல் அஸ்ஸத் எங்களை கொண்டே இந்த நாட்டுக்கு கயிற பறக்கற்ற இந்த பரப்பினோம் எங்கள் மீது உலகம் இன்றி இஸ்லாமுடாக அல்லா நமக்கு சந்தர்ப்பம் தான் இருக்கிறோம் ஆறாம் நோம்பில் இருக்கிறோம் ரஹ்மத் என்பதே ரமதானோட மட்டும் உள்ளது அல்ல எம் ஜுல்லாஹுலத்தின் ஒவ்வொரு இரவும் அறங்கி வருகிறான் அல்மின் முஸ்தர் யாரும் என்னிடத்தில் தனிமையில செஞ்ச பாவத்தை நினைச்சு நான் இப்படி செய்த பொது சொத்துல நான் அநியாயம் செய்ததை நினைச்சி வியாபாரத்தில் அநியாயம் செய்தது நினைச்சு எந்த குடும்பத்துக்கு நான் செய்த அநியாயத்தை நினைச்சு ஒவ்வொரு உறவினர்களுக்கும் நான் செய்த அட்டகாசத்தை நினைச்சு யாரெல்லாம் அதை திருப்பி கொடுத்து விட்டு அல்லா இடத்துல தௌபா செய்வார்களோ அவர்களுடைய தௌபாவை எல்லாம் ஏற்றுக்கொள்ள காத்துக் கொண்டிருக்கிறார் முதலாவது நான் முன்வைத்தது எங்களுடைய வியாபாரத்தை நேர்மையாக செய்து கொள்ள வேண்டும் அத்தாஜு நிச்சயமாக வியாபாரம் நேர்மையாக செய்யும் பொழுது அல்லாஹு வியாபாரம் நேர்மையாக செய்யக்கூடியவர்களுக்கு மலக்குமார்களுடைய துவா என்றுமே இருந்து கொண்டிருக்கிறது அதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது கனியமான சகோதரர்களே ஒரு நோயாளியை காலையில் போயிட்டு நீங்க சேமம் விசாரித்தால் எழுபதாயிரம் மலக்குமார்கள் உங்களுக்காக துவா செய்கிறார்கள் மாலையில போயிட்டு சந்தித்தால் எழுபதாயிரம் மலக்குமார்கள் அடுத்த நாள் காலை வரைக்கும் உங்களுக்கு துவா செய்கிறார்கள் மலக்குமார்களுடைய ரகமத்துக்கும் உதவிக்கும் நாங்கள் காரணமாக ஆக வேண்டும் என்றால் நாம் வியாபாரத்தை நேர்மையாக நல்ல முறையில் மிக நேர்மையான முறையில் பதுக்கல் வியாபாரம் இல்லாமல் மக்களுக்கு தேவையான நேரத்துல ஆதாயம் எடுக்கதான் வேண்டும் ஆனால் ஆதாயம் எடுக்கும் நோக்கத்தில் பதுக்கல் செய்வதை மார்க்கம் இருக்கிறது அதை முற்ற உள்ளதாக தவிர்த்து கொண்டு நாம் இஸ்தா சொல்லுவோம் குனூத்தை ஓதுவோம் குணூத் ஓதுவதே இந்த நாட்டுடைய சுயச்சத்துக்கு அமைதிக்கு நல்ல முடிவுகளை எல்லாம் இந்த நாட்டுக்கு தருவதற்கு நாலாவதாக ஈடுபடுவோம் எம்முடைய, குடும்பத்துடைய உறவினர்களுடைய அல்லாஹுடைய சோதனையில அதாவிலிருந்து பாதுகாப்பதற்காக வேண்டி நாலாவதாக மசித்களை பேஸ் பண்ணி ஒவ்வொருவரும் உதவி செய்ய கூடியவர்களாக மாற வேண்டும் ஜ ஒருமுறை கொடுப்பது அதிகமானவர்கள் மிக சிறப்பான ஒரு பரதுக்கு எழுபது பரதுகளுடைய நன்மையை பெற்றுக் ஒரு நபிலுக்கு பரந்துடைய நன்மையை பெற்றுக் செய்யும் ஒரு அமல் மேலான சகோதரர்களே ஆண்கள் பெண்கள் எல்லோரும் ஜக்காத் கொடுக்கிறார்கள் தாய்மார்களும் தன்னுடைய நகைகளையும் தனக்குள்ள பணத்தையும் வைத்து ஜக்காத் கொடுக்கிறார்கள் மேலான சகோதரர்களே ஜக்காத்தொண்டு மாத்திரம் தர்மத்தை அல்லாக்குறத நிறுத்திக் கொள்ளக்கூடாது தாராளமாக கொடுக்கலாம் அந்நியர்களுக்கு மேலான சகோதரர்களே ஜக்காத்தை தவிர மற்ற எல்லாம் தாராளமாக கொடுக்க முடியும் ரெண்டரை வீதம் தான் முஸ்லிம்களுக்கு வச்சுட்டு உங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்க கூடிய தொண்ணூத்தி ஏழு தாராள அந்யர்களுக்கு கொடுங்க ரசு செல்ல செல்லும் அந்நியர்களுக்கு கொடுக்க வரக்கூடிய நேரத்துல அந்நிய சகோதர சகோதரர்களுக்கு கொடுக்கக்கூடிய நேரத்துல சாராளமாக கொ கிதாபுத்த பாடத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஹரீஸ் தான் ஒரு வயோதிப பெண் செய்த உதவிக்கு நவியவர்கள் வாரி வழங்கினார்கள் கஷ்டமான நேரத்தில் பிரயாணத்துடைய நேரத்தில் நவியவர்கள் கொடுத்ததை வைத்துதான் அந்த பெண்மின் இஸ்லாத்துடைய பிரச்சாரத்தை செய்தால் கபரில் இறக்கப்பட்ட முனாஃபிக்குடைய உடம்பை வெளியெடுத்து ஆடையை கொடுத்தார்கள் ஏன் இவன் நயவஞ்சகன் இவன் முனாஃபிவன் நரகத்துக்கு தான் போகிறான் ஆனால் இவன் ஒரு உடுப்பை கொடுத்தான் என்ற காரணத்தினால உலகமே இஸ்லாத்துக்கு வந்தாலும் நான் வரமாட்டேன் என்று சொன்னாவுக்கை கொடுக்க நாடிய பொழுதை அப்படியே ஒட்டகங்களையும் அந்த எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு போன்று நபியவர்கள் கொடுத்தார்கள் அவன் திகச்சு போய் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டான் அதனால் கொடுக்கும் மார்க்கும் இஸ்லாம் எல்லாம் அதிர்ஷ்ட குறிச்சில் சொல்கிறான் செலவழிங்கள் நான் உங்கள் மீது செலவழிப்பேன் என்று சொல்கிறேன் நீங்க மிருகத்துக்கு கொடுங்க நாய்க்கு அந்த செத்து துடிச்சு கொண்டிருக்கே அல்லாருடைய கோவம் ரஹமத்தை மிகவிடும் என்று அல்லா சுஹான குறிச்சியில சொல்கிறார் அதனால் கண்ணியவானுக்களே இந்த நேரத்துல கொடுக்கிறத மிக நல்ல திட்டமிட்டு எப்படி கொடுக்க வேண்டும் உலமாக்கல் மார்க்கத்தை கொடுக்க வேண்டும் ஜெமியத்துள்ளமா இதுக்காக தான் ஆஸ்த் ஜெம்யா என்பதை திங்கட்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் ஆயிரக்கணக்கானவர்கள் தொடர்பு கொள்கிறார்கள் பத்து வாக்கள் அவர்களுக்கு ஒரு ரெக்கார்ட் பண்ணி பப்ளிக் பண்ணி வீணான சர்ச்சைகளை ஏற்படுத்தாதீங்க சோதனை அதை கேளுங்க உலமாக்கல்கிட்ட கேட்கறது போல தனவந்தர்கள்டையும் கேட்டு வருவார்கள் கேட்டு வருபவர்களுக்கு தேடி போய் செய்தார்கள் என்றும் அவர்களை பார்த்து அந்த மனிதன் சொன்னால் கடைபடி என்று சொன்ன நேரம் இந்த கிதாபில்லா அல்லாவுடைய வேதத்தின் முன்னிலையில் அவர்கள் சிலையை போல் நின்று விட்டார்கள் என்பதாக வந்திருக்கிறது இந்த பக்கா இந்த கிதாப் இல்லா அப்டி பக்கத்தில் அவர்களை பற்றி வரும் அவர்கள் குரானை ஓத கொண்டு மாறு கண்ணீர் வடி அழுவார்கள் மக்கத்து மக்கள் நம்மரதில்லானவர்களையும் நபியவர்கள் மீது கடுமையான கஷ்டங்கள் படித்துக்கொண்டு வக்கான மக்கா விட்டு வெளியேறி நான் இந்த ஊரை விட்டு போகிறேன் போகக்கூடிய நேரத்தில் சிலர் வந்து தடுத்து நீங்க போக வேண்டாம் நீங்க நல்ல மனிதர் இங்கே தான் இருக்க வேண்டும் அவர்கள் தன்னுடைய வீட்டு மொத்தத்தில் முதலாவது ஒரு முசல்லாவை ஒரு மச்சிதை உருவாக்கினார்கள் தொழுவார்கள் குரான் ஓதுவார்கள் குரான் ஓதக்கூடிய நேரத்தில் விரோதிகள் சூழ்ந்து கொள்வார்கள் விரோதிகள் சூழ்ந்து கொண்டு குரானுடைய அந்த அவர்கள் ஓதக்கூடியதை கேட்பார்கள் மக்கத்து மக்களுக்கு பயம் வந்ததை இவருடைய குரானின் வந்து விடுவார்களோ என்று அவர்களை தடுத்து விட்டார்கள் ஓதப்படுவதில்லை தன்னுடைய அல்லா அபுல் குரானை ஓதக்கூடியவர்களுடன் அல்லா மிக நெருங்குகிறான் சுஹான் ஒரு சஹாவி அவர்கள் குதிரைத்து குழந்தை மீது பாய்ந்து விடுமோ அஞ்சினார்கள் நவீடத்தில் போயிட்டு சொன்னார்கள் சொல்லலாம் நான் குரானை காட்சி கண்ணேன் நீ காலை வரைக்கும் குரானை ஓதிருந்தால் நிச்சயமாக அல்லாவுடையுடைய கலாம் அல்லாவுடைய கலாம் உலகத்தில் வான பூமி சூரியன் சந்திரன் அனைத்தும் படைப்புகள் குரான் அல்லாவுடைய கலாம் அல்லாவுடைய கலாமை பொழுது அடியான் பொழுதேத்துக்கு நிம்மதி தான் சந்தோஷத்துல நாம் அடிபட்டுக் கொண்டே வாழ்கிறோம் இதை நீக்கிவிடு உலக மக்கள் கஷ்டப்படுகிறார்கள் இந்த நாட்டு மக்கள் கஷ்டப்படுகிறார்கள் இதுக்காக உன்னிடத்துல நன்றாடுகிறோம் அல்லாஹால இறக்கம் உள்ளவன் மேலான சோதகலே அல்லா தாலா நூறு இறக்கத்தை படிச்சுட்டு படிச்சிட்டு தொண்ணூத்தி ஒன்பது நாளைக்கு வச்சிருக்கிறாங்க கூட்டம் கூட்டமாக மக்கள் அங்கு கொண்டு வருவார்கள் அங்கு அல்லா தாரா சொல்ல இருக்கிறான் உனக்கு வாழ்வே வாழ் தான் மரணம் கிடையாது உனக்கு சுகமே சுகம்தான் உனக்கு நோய் கிடையாது உனக்கு உனக்கு வயோதிபம் கிடையாது என்று அல்லா தால சொல்லுக்களே அநியாயத்தை நாடக்கூடியதல்ல அது ராமத்தை நாடக்கூடியது அது மன்னிப்பை நாடக்கூடியது அது நரக விடுதலை நாடக்கூடியது அடிக்கடி ஓதுவார்கள் தாராளளே ஒருத்தனையோ வீடியோ கிளிப் பாக்குறோம் மெம்பர்ல உள்ளவர் கீழ வருகிறார் கிரௌண்ட்ல உள்ளவர் கீழ வருகிறார் மார்க்கெட்டிங் செய்து கொண்டிருக்க கூடியவர் விழுகிறார் பேசிக் கொண்டிருக்க கூடியவர் விழுகிறார் அல்லாவுக்கு நேரம் கொடுக்க வேண்டுமோ எந்த மொபைலுக்கு இன்டர்நெட்டுக்கு நான் கொடுக்கிற நேரத்தை என்ன ரப்புக்கு கொடுத்தனா என்று கேட்டா நிச்சயமாக இல்லை என்று நான் என் உள்ளம் சொல்லும் ரப்புக்கு கொடுக்குற நேரத்தை கூட்டுங்க சௌாக்குறத்தை கூட்டுங்க பாவத்தை கொஞ்சம் எடுங்க யாருக்கும் சொல்றதுக்கு சொல்றதுக்கு இல்லாத சொல்லவானா மௌலதிக்கும் வந்து சொல்ல வானா முஃப்தி வந்து சொல்ல வானா அல்லா கிட்ட மட்டும் செஞ்சேன் உங்களுக்கு தெரியும் உனக்கு தெரியும் நீ என்ன செய்கிறோம் அரசருக்கும் தெரியும் ஆண்டிக்கும் தெரியும் மினிஸ்டருக்கும் தெரியும் பதவி உள்ளவருக்கும் தெரியும் பதவி தெரியும் ஆலயமுக்கும் தெரியும் ஆபிஸுக்கும் தெரியும் தரவந்தருக்கும் தெரியும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் அலந்து கொள்ளே போதுல திருப்பி அனுப்புகிறோம் திரும்ப அல்ல இதுல இருந்தால் என்ன பாட்டு போகிறான் தன்யவாதம் நாங்கள் எல்லாரும் இன்றைக்கு உறுதி கொள்வோம் இந்த நாடே கௌபாவின் பக்கம் இந்த நாடு பக்கம் இந்த நாடு குணத்தின் பக்கம் இந்த நாடு தொழுகையின் பக்கம் இந்த நாடு நீதத்தின் பக்கம் அமைதியின் பக்கம் சாந்தியின் பக்கம் திரும்ப கூடிய நேரத்தில் அல்லாவுடைய ரமத்து வரும் அல்லாவுடைய குரான் அதை தான் நமக்கு அழைத்துக் கொண்டிருக்கிறது இந்த ரமதான்ல மஸ்ஜிதுகள்லா அல்ல இந்த கோவிலுடைய நிலைமையை பாதுகாத்து எங்களை மஸ்ஜிதுல ஒன்று கூட வைத்து நாங்கள் குரான் ஒவ்வொரு ஆரம்பிச்சிருக்கிறோம் தனிப்பட்ட முறையில ஓதுகிறோம்ல தொழுகிறார்கள் கண்ணியமானே இந்த ரமதான வீடு வீடாக தொழுகிறார்கள் உலகத்துல ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி ஆக கூட குரான் ஓதக்கூடிய நாடு அது பாகிஸ்தான் இந்தியால அங்கே மக்கள் அதிகமாக வீடு வீடாக போது வீடாக தொல்கையை நடத்துகிறார்கள் அதனால நாலுகளும் அற்புதமாக வச்சிருக்கிறார் யாருக்கு வித ஹருப்பையும் மாத்தேயலாது ஒரு நுக்காவ கூட யாருக்கும் வசிக்க இயலாது அல்லா ஆறு வயது குழந்த இலங்கையில இந்த மேலாது ஸ்கூல நான் ஒரு சகோதரர் கால் பண்ணி சொல்றாரு மரணம் செய்திருக்கிறது அதனாலதான் அல்லாவுடையவர்களாக பால் குடிக்கக்கூடிய குழந்தைகள் பால் குடிக்கக்கூடியதாக இந்த நடமாடும் கால் மிருகங்கள் இல்லை என்றால் மழை பொழிவது போல் உங்கள் மீது அல்லாவுடைய அசாப் வரும் என்பதாக அதிர்ஷ்டம் வந்திருக்கிறது தேவையற்றவன் அல்லா தாலா சொல்கிறான் அல்லாவுக்கு வழிபட்டு நடக்காவிட்டால் அல்லாவுடைய சகோதரர்களே முதலாவது அல்லாவுடைய வார்த்தை அல்லா தால இந்த குரானுடைய கருத்தை பாதுகாத்து வைத்திருக்கிறார் குரானுடைய அமலை செய்யுமாறு அல்லா தால வலியுறுத்துகிறார் குரானுடைய அமலை ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும் அலமது இல்லா இலங்கை நாட்டு மக்கள் நல்ல மக்கள் இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் எல்லாருமே நல்ல மக்கள் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் அதை ஒரு விட்டு கொடுத்து கொண்டு உங்கட மார்க்கும் உங்களுக்கு எங்கட மார்க்கும் எங்களுக்கு வலியதீன் நாங்கள் யாரையும் பலவந்தப்படுத்த மாட்டோம் எங்கட மார்க்கத்துல நாங்கள் உங்களுக்கு ரஹமத்துக்காக தோசிவோம் அல்லாஹுடைய அவன் அறக்கம் உள்ளவன் கருணை உள்ளவன் அவன ரமத்தை பெற்றுக் கொள்வதற்கு நாங்கள் பாடுபடுவோம் எங்கள முயற்சி எல்லாம் இருக்கும் மேலான சோதனை அமல புறான் சொன்ன வார்த்தைகளை சரியாக புரிந்து உலமாக்கல் மார்க்கத்தை சரியாக கேட்க வேண்டும் உலமாக்களை சந்திக்கணும் எதுக்கு தெரியுமா மேலான சோதரே உலமாக்களை மதிக்கும் சமூகம் இருக்குதே அது வெற்றி பெறும் சரிய மனசாட்சி பாருங்க நீங்க கொடுக்கற சம்பளம் உங்களை ஒரு நாளுடைய மாசத்துக்குள்ள செலவா என்பதெல்லாம் ஒவ்வொரு டிரஸ்ட்டையும் நீங்கட் பணிக்கும் போதாவே இவர்களுக்கு கொடுக்கிற சம்மளம் என்பதை நான் இந்த மெம்பர்ல பலவிடத்தையும் சொல்லியிருக்கிறேன் வைத்து இந்த உலமாக்களுக்கு நாவது வேணாலும் தரவந்தர்களுடைய உள்ளத்திலையும் வந்து ஈரப்பச வருவதில்லை ஈரப்பசை கொண்டு நீலைமான் அலி வைத்திரமுக வாங்க நாடன இவ்வளவு الذين رزقناهم கண்ணியார்களே இந்த நிலைமைகள் இதுபா செய்ய வேண்டிய ஒரு விஷயம் தான் சில பாவத்த மனிதர்கள் பாவமாக நினைக்கிறது இல்ல அதனால அவளுக்கு தௌபா நசிவாகிறது இல்ல என்ன செய்ய தெரியுமா ஒட்டகம் மாறி அல்ல மிக நீண்டதாக வைப்பானாம் எல்லாத்த விட கண்ணீர் படுத்துறதுக்காக வேண்டி அதனால இதெல்லாம் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் எடுக்க வேண்டும் நான் பேர் கனியானவர்களே இந்த நாலு விஷயம் ஒன்று குரானுடைய வார்த்தை குரானுடைய கருத்து குரானுடைய அமல் குரானுடைய தூது இந்த நாட்டுல முஸ்லிம்களுக்கு வந்த பத்து வருஷ சோதனை ஒரே ஒரு காரணம் தான் அதுதான் எங்களுக்குள்ள சோதனை அதுல இருந்து பெரும்பான்மை மக்கள் நீங்க ஐரோப்பிய நாடுகள் எடுத்தா அவங்களுக்கு கிறிஸ்டியன் இருக்குது இஸ்ரேல் எடுத்தா அவனுக்கு தம் ஒரு மதம் இருக்குது அது என்னது அது பைபிள் ஓல்ட் டெஸ்டமன் முஸ்லிம்கள் ஆனா இந்த நாட்டு பெரும்பான்மை சமூகம் அல்கிதாப் அல்ல இவர்கள் பௌத்தர்கள் இவர்களுக்கு வேதம் இறங்கல வேதம் இறங்கியவர்களுடைய கடமை இவர்களுக்கு இதை தெரிவிக்கிறது சரிய சொல்றது வாழ்ந்து காட்டுவது அவர்களோட வெறுமனே வியாபாரமும் ஆளுங்கள்ட கேட்கறது போல தனவந்த கேட்பான் வசதியில் படித்தவர்கள்து கேட்பான் வாழ்வர்க்கு கேட்பான் இதை நீ அமான நிறைவேற்றியா கேட்பான் கண்ணிமான சகோதரர்களுக்கு பெரியார்களே அடுத்து நான் சொல்ல விரும்பக்கூடிய விஷயம் எல்லாருக்கும் அடிக்கடி நான் சொல்லக்கூடிய விஷயம் தான் குரானுடைய மாதத்துல இந்த நாலு இந்த நாளை மறக்காதீங்க பத்தி சொல்கிறான் மனிதர்கள் உதவிய பொருளாதார நீங்கிறதுக்கு கேளுங்க அல்லா தருவேன் தருவேன் தருவேன் எப்படி தருவேன்டா கடல்ல ஊசிய போட்டா அந்த ஊசி அளவு வரக்கூடிய கஜானா கூட குறைய மாட்டாது அந்த அளவு தர காத்துக்கொண்டிருக்கிறான் கேட்டு எடுப்போம் இந்த மாசம் ராமத்தை எடுப்போம் மக்புரத்தை எடுப்போம் நரக விடுதல் எடுப்போம் துனியா விட்டு பிரிய குண சாதத்தோடு பாக்கியத்தோட பிரிவோம் எங்கட கபறுல குழந்தைங்களை வைக்கொன அசம்தலில் எங்கட கவரு சொர்க்க அந்த ஊரில் எங்களுக்கு வந்து சேரட்டும் அல்லாஹ் மலக்குமார்கள் வந்து நீ முதலிடம் படித்தது போல படித்துவிடு என்று சொல்லக்கூடிய பாக்கியத்தை நாங்கள் பெற வேண்டும் என சோதற்கு கனியவா நிற்கிறேன் விஷயத்தை நான் முன் முதலாவது நாள் விஷயம் அது முன்வைப்பேன் கருத்தும் உலமாக்கூடாக மதரசாக்கூடாக ஜாமியாக்கூடாக பாதுகாக்கப்பட்டிருக்கிறது ரெண்டு எங்களுக்கு கடமை அமலும் இதனுடைய தாவவும் இந்த ரெண்டு மூணாவதாக நான் சொல்லிக் கொண்டிருக்கிறது சூரத்தில் மீது அன்பு நவியவர்கள் நோம்பை எப்படி கழித்தார்கள் இரவு எப்படி கழித்தார்கள் அதன் பிரகாரம் நாம் இந்த நோம்பை கழிக்க வேண்டும் அதுதான் எங்களுக்கு நபியவர்களுடைய உலகமே நபியவங்களை விமர்சித்தாலும் உலகமே நபியவர்களை கேள்வி பண்ணாலும் உலகத்தில் நபியவர்களுக்கு எதிராக காற்றை எழுதினாலும் அல்லா வர கத்கிற வந்த தாஜுல் அந்த எல்லா மனிதர்கள் மீது கருணை காட்டக்கூடிய மேலான சகோதரர்களே தலையில கைய வைத்தார் அந்த பாகிஸ்தான்ல எரிக்கப்பட்டவருடைய மகன் எனக்கு பாகிஸ்தானுடைய அம்பசில கூப்பிட்டு அவங்கள சந்திக்க கிடைச்ச நேரம் நான் அந்த மகனுடைய மக்களுக்கு எங்க மார்க்க சொல்லுங்க என்ன மார்க்க மக்களுக்கு தெரியாது என்னை மார்க்கத்தை அறிமுகப்படுத்த சொல்ல வேண்டும் அதுக்காக கால நேரம் செலவழிக்கப்பட வேண்டும் ஒவ்வொரு மசிதும் இதை நிறைவேற்ற வேண்டும் பொறுமை என்றதே கோலைத்தனம் அல்ல தாச்சத்துக்கு எலும்புறது பொறுமை விபச்சாரம் சேரதுக்கு சந்தர்ப்பம் கிடைத்து தப்புறது பொறுமை நோய் வந்த நேரம் பொறுமையாக இருக்கிறதும் பொறுமைக்கு ஒரே ஞாபகப்படுத்துங்க குரானுடைய வாதம் தானே ஞாபகப்படுத்துங்க ஒருவருக்கு ஒருவர் பேசுங்க மற்றவர்களை சந்திக்க கொண்டு பேசுங்க சூரத்து நசுர காண்பிப்பால் அல்ல சூரத்து நசுர் என்ன சொல்லுது நபவர்களுக்கு அல்லா தந்திருக்கக்கூடிய இந்த ரமதானுடைய மாதத்தில் அல்லா இந்த குரானை பாதுகாக்கிறான் அதனுடைய கருத்துக்களை பாதுகாக்கிறான் அமலையும் தாவாயும் மஸ்ஜித் மூலமாக ஏற்படுத்துங்கள் ஒன்னாவது விஷயம் இரண்டாவது யார் யாருக்கு உதவி செய்ய ஏழுமோ இந்த ரமதான உதவி செய்ய முன்வாருங்கள் மூன்றாவது ஆக அல்லத்துல திரும்ப திரும்ப தொழுகதை அதே நேரத்துல புலு தூதை அல்ல நேரத்துல அல்லா நிலைமைகளை சீராக்குவான் இந்த எஞ்சி காலங்கள்ல இந்த ரமதான ராஜத்துடைய தொழுகையில ஜிகர்ல துவால ஈடுபடுத்துறதுக்கு ஒரு லேசான மருந்த சொல்லிட்டு முடிக்கிறேன் நடக்கிறீங்க போறீங்க இல்லாட்டி வாங்க இமாம் ஒவ்வொரு மஸிதுக்கும் சொன்னது என்னன்னு சொல்லி இதை கேட்கக்கூடியவர்களும் பாடமாக்கிக்கோங்க அல்ல இடத்துல கேளுங்க ார் சொர்க்கத்தைான்கத்தை பாக்குாரணத்தின அல்லா உலகத்து அவர்களுக்கு வசப்படுத்திக் கொடுத்தா அல்ல எனக்கும் உங்களுக்கும் இன்றைய அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அமைதியையும் நீ நிர்ணயித்து விடுவாயாக குற்றம் செய்தவர்கள் பாவம் பெரும் பாவம் செய்தவர்கள் என்னோட பாவம் அம்பலத்துக்கு வந்தா நான் யாரும் முகம் கொடுக்க முடியாதையல்லா நீ மன்னிக்க கூடிய தயானுள்ளவன் கிருஃபி உள்ளவன் கருணை உள்ளவன் நூறு கொலை செய்தவரையும் நீ மன்னிச்சிருக்கிறாய் உலக பல பல மக்களை